திரு பூவனூர் சுவாமி திரு புட்ப வனேஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு கற்பகவல்லி அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசன் நாயனாரின் இருநூற்றி இரண்டாவது இது திருச்சி பூவனூர் திருநாமம் த பாரி பரயமே தேவர் கோவினும் சல்வர்கள்வரே மாமமாயின 파리 பரயமே தேவர் கோவினும் சல்வர்கள்வரே சல்வர்கள்வரே சல்வர்கள்வரே என் மனை என் ஆறுயிரு தன்னல் தன்னடியேன் தனமாகிய பொன்னல் என் என் மனை என் ஆறுயிரு தன்னல் தடியேன் தனமாகிய பொன்னல் பூவனூர் மேவிய புண்ணியல் பூவனூர் மேவிய புண்ணியல் இன்னல் என்று அறிவொன்னான் இயற்கையே பூவனூர் மேவிய புண்ணியல் இன்னல் என்று அறிவொன்னால் அறிவொன்னால் இயற்கையே குட்டம் கூடி குணம்பல கூடாதீர் குட்டம் கூடி குணம்பல கூடாதீர் மற்றும் தீவினை செய்தன்க்கல மற்றும் தீவினை செய்தனமாய்க்கலாம் தீவினை செய்தனமாய்க்கலாம் குற்றராவினன் புவனூர் ஈசங் பேர் கற்று வாழ்த்தும் கழிவதன் முன்னே கழிவதன் முன்னமே கழிவதன் முன்னமே பூவனூர் ஈசன் பேர் கற்று தீவினை செய்தனமாய்கள பூவனூர் ஈசன் பேர் கற்று கழிவதன் முன்னே கழிவதன் முன்னமே ஆவின் மேவிய ஐந்து அமர்ந்து ஆடுவான் ஆவின் மேவிய ஐந்து அமர்ந்து ஆடுவான் ஐந்து அமர்ந்து ஆடுவான் பூ தைந்த செம்மேனிய பூவெண்ணீர் துதைந்த செம்மேனியான் துதைந்த செம்மேனியான் துதைந்த செம்மேனியான் மேவ நூல் விரி வெண்ணியில் தென்கரை பூவானூர் பூவார் வினை போகுமே வினை போகுமே பூவனூர் புகுவார் வினை போகுமே வினை போகுமே வினை போகுமே வினை போகுமே புல்லம் ஊர்தியூர் பூவனூர் பூம்புணல் நல்லம் ஊர்தி நல்லூர் நனிபள்ளியூர் தில்லையூர் திருஆரூர் சீர்காழி நல்வல்லம் ஊர்யன பல்வினைமாயுமே வல்வினைமாயுமே பல்வினைமாயுமே புல்லங்கூர்தியூர் புவனூர் என பல்வினைமாயுமே நல்லூர் என வல்வினை மாயுமே நனி பள்ளியூர் என வல்வினை மாயுமே தில்லையூர்யன வல்வினை மாயுமே திருஆரூர் என வல்வினை மாயுமே சீர்காழியன வல்வினை மாயுமே வல்லம் ஊர்யன வல்வினை மாயுமே வல்வினை மாயுமே அணு செய்யப்பட்டது இது என்னாரே கனிமனத்தோடு கண்களும் நீர்மல்கி அணு இது என்னே Are my fingershte... The others being fitted участ nationally Above life is the one we hug the children The others being fitted участobjecthhh அமரிதன் வேதனாவன் ஆதிநாதன் அமரர்கள் அர்ச்சிதன் வேதனாவன் வேதனாவன் வெற்பில் மடப்பாவை ஓர்பாதியான வெப்பில் மடப்பாவை ஓர் பாதியான பரந்த பெரும்படை புதனாதம் தென் புவனூர்தானே தென் புவனூர்தானே புவனூர்தானே புவனூர் கண் புறம்பயம் பூம்பொடில் நாவலூர் நல்லாரொடு நன்னிலம் கோவலூர் குடவாயில் பொடுமுடி மூவலூரும் முக்கன்னல் ஊர் காண்மீனே பூவனூர் முக்கண்ணல் ஊர் காண்மினே தன் புறம்பயம் முக்கண்ணன் ஊர் காண்மினே பூம்பொழில் நாவலூர் முக்கண்ணல் ஊர் நன்னிலம் முக்கண்ணன் ஊர் கோவலூர் முக்கண்ணன் ஊர் காணமினே முக்கண் நல்வூர் காண்மினே கொடுமுடி மூவலூரும் முக்கண் நல்வூர் காண்மினே முக்கண் நல்வூர் ஏவம் ஏதும் இல்லா அமல் ஏதனர் ல்லாமல் ஏதனர் பாவகாரிகள் பாவகாரிகள் சொல்வலைப்பட்டு நான் தேவதேவன் திருநெறியாகிய பூவனூர் புகுதப் பெற்ற நாள் இன்றே தேவதேவன் திருநெறியாகிய huvanur pugudappettanaal <laughs> indre nana ha na ha na ha நாரணனொடு நான் முகன் இந்திரன் நாரணனோடு நான் முகல் இந்திரன் வாரணன் குமரன் வணங்கும் கணல் வணங்கும் கணல் பூரணல் திருப்புவனூர் மேவிய காரணல் என்னை ஆளுடைய காளையே திருப்புவனூர் மேவிய காரணன் என்னை ஆளுடை காளையே என்னை ஆளுடை காளையே என்னை ஆளுடை காளைய மைக்கடுத்த நிறத்துக்கன் வரை มิคกడตะ วีรลชิริது อูงารุมปักกัดตะบิลปาฎิอุยินทานนเ มิคกడตะ วีรลชิริது อูงารุมปักกัดตะบิลปาฎิอุยินทานนเปาฎิอุยินทานนเปาฎิ